வெளிச்சம் ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபது முதல் நாற்பத்தி மூன்றாம் வசனங்கள் எண்ணிக்கையில் ஞானம் நாம் மும் முதல் அதிகாரத்தை திறக்கும் பொழுது மிக தெளிவான ஒன்றை கவனிக்கிறோம் தேவன் மோசியிடம் பொதுவான வார்த்தைகளை எழுத சொல்லவில்லை பெயர்கள் கோத்திரங்கள் குடும்பங்கள் மற்றும் துல்லியமான மொத்த எண்ணிக்கையை எழுதும்படி தேவன் மோசிக்கு சொல்கிறார் எனவே மோசி இருபது வயது மேற்பட்ட ஆண்களின் எண்ணிக்கையை கோத்திரம் கோத்திரமாக பதிவு செய்கிறார் இது ரூபனில் தொடங்குகிறது அவனுடைய மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஆகும் பின்புனும் பதிவு செய்யப்படுகிறார்கள் அந்த பட்டியல் தொடர்கிறது முடிவில் மொத்த எண்ணிக்கை ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆக வருகிறது இது இதுவரும் ஆர்வத்தை திருப்திப்படுத்துவதற்காக எழுதப்பட்டதல்ல தேவன் தம்முடைய மக்களை ஒரு ஒழுங்குக்குள் அமைத்து கொண்டிருந்தார் அவர்கள் ஏதோ ஒரு சீரற்ற கூட்டம் அல்ல என்பதை அவர் இஸ்ரேலுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் அவர்கள் ஓர் உடன்படிக்கையின் சமூகம் தேவன் அவர்களை அறிவார் அவர்களை அழைக்கிறார் அவர்களுக்கு பணிகளை நியமிக்கிறார் மற்றும் அவர்களை பதிவு செய்கிறார் பணாந்திரத்தில் இந்த கணக்கெடுப்பிற்கு ஒரு எளிய நோக்கம் இருந்தது இவர்கள் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க ஆண்கள் இஸ்ரேல் மக்கள் தங்கள் சுதந்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள் பெறுவதில் மோதல்களும் இருக்கும் எனவே தேவன் அவர்களை பொறுப்புணர்வு தயார் மற்றும் கணக்கு ஒப்புவித்தல் ஆகியவற்றிற்காக கணக்கிட்டார் ஆனாலும் உள்ள ஆழமான பாடமும் மிக அருமையானது தேவன் விவரங்களில் அக்கறை கொள்கிறார் தேவன் பெயர்களில் அக்கறை கொள்கிறார் தேவன் கட்டமைப்பில் அக்கறை கொள்கிறார் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் வழி தவறியது போல உணரும் பொழுது தேவன் கவனக்குறைவானவர் அல்ல என்பதை வேதம் நமக்கு நினைவூட்டுகிறது அவர் குழப்பத்தினால் தம்முடைய பணியை கட்டுவதில்லை தேவன் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் என்னாகமும் புத்தகம் ஒழுங்கின் மூலமாக வரும் இந்த சமாதானத்தை நமக்கு காட்டுகிறது மேலும் வேதாகமத்தில் எதுவும் தற்செயலான எழுதப்படவில்லை என்பதையும் நாம் அறிவோம் சில நேரங்களில் நம்மை இடைநிறுத்தி ஆராதிக்க வைப்பதற்காக தேவன் சில அமைப்புகளை பயன்படுத்துகிறார் நமக்கு இருக்கிற குறைந்த வெளிச்சத்தை கொண்டு நம் இதங்களில் ஆச்சரியத்தை தூண்ட கூடிய சில அமைப்புகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த அதிகாரத்தின் மேலும் ஒவ்வொரு எண்ணையும் ஒரு மறைக்கப்பட்ட குறியீடாக மாற்ற நாம் கட்டாயப்படுத்தவும் கூடாது ஆனால் ஒரு அமைப்பு தெளிவாக இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய உண்மையை நமக்கு நினைவூட்டும் தேவனே அவர் பூரணமானவர் யாவே நம்முடைய ரூபன் யூதா இசக்கார் செபுலோன் பெஞ்சமின் தான் மற்றும் நப்தலி ஆகிய ஏழு கோத்திரங்களின் மொத்தத்தையும் கூட்டினால் நமக்கு மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு என்ற எண்ணிக்கை கிடைக்கிறது அந்த எண்ணானது பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள சராசரி தூரத்தை கிலோமீட்டரில் குறிக்கும் ஒரு பொதுவான எண்ணாக இன்று பரவலாக அறியப்படுகிறது இதை நாம் நேரடியான ஒரு சுட்டிக்காட்டலாக பார்த்தாலும் அல்லது ஒரு வியக்கத்தக்க எதிரொலியாக பார்த்தாலும் இது நம்மை நின்று சிந்திக்க வைக்கிறது இஸ்ரேலை எண்ணின அதே தேவன்தான் நிலவை அதனிடத்தில் அமைத்தவர் காலங்களையும் அடையாளங்களையும் குறிக்க வானத்தில் சுடர்களை தேவன் நியமித்தார் என்று ஆதியாகமும் சொல்கிறது தேவன் விடியற் கட்டளையிட்டு மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஞானத்தோடு படைப்பை ஆளுகிறார் நமக்கு நினைவூட்டுகிறார் வானங்கள் சீரற்றவை அல்ல வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது எனவே என்மம் புத்தகத்தில் உள்ள ஒரு கணக்கெடுப்பு மேலே உள்ள வானத்தை நமக்கு நினைவூட்டும் பொழுது அது வானத்தையும் பூமியையும் தாங்கி பிடித்துள்ளவரை தொழுது கொள்ள நம் இதயத்தை ஈர்க்கிறது பின்புதான் மற்றொரு குறிப்பிடத்தக்க மொத்த எண்ணிக்கையை பார்க்கிறோம் காத் மற்றும் கூட்டினால் வருகிறது ஒரு ஒரு சராசரி மனித சுமார் ல முறை துடிக்கிறது நிச்சயமாக வயது ஆரோக்கியம் மற்றும் செயல்பாட்டை பொறுத்து சரியான எண்ணிக்கை மாறலாம் ஆனாலும் அந்த படம் அழகாக இருக்கிறது அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன படி இருக்கிறது என்று இயேசு தம் ஸ்ரீடர்களிடம் சொன்னார் என்னவென்றால் மனாந்திரத்தில் மோச பெயர்களையும் எண்களையும் எழுதினார் இன்றைய நம் வாழ்வில் தேவன் நம் நாட்களை காண்கிறார் நம் வழிகளை அறிகிறார் நம் உடலுக்குள் நடக்கும் அமைதியான செயல்பாடுகளை தேவன் நன்றியுடனும் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு ஒவ்வொரு சுவாசமும் அவருடைய இரக்கம் பிறகு நம்ம பலர் உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ளும் மற்றொரு மொத்த எண்ணிக்கையை நாம் பார்க்கிறோம் மற்றும் இந்த எண் வெளிப்படுத்த விசேஷத்தில் தோன்றுகிறது தேவன் தமக்குரியவர்களை அறிவார் தேவன் தமக்குரியவர்களை முத்திரையிடுகிறார் மேலும் தேவன் தம்முடைய மக்களை தமக்கென்று பாதுகாத்து வைக்கிறார் ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தமான அவருக்கென்று அடையாளமிடப்பட்ட அவரை பின்தொடர்கிற ஒரு கூட்டத்தை வெளிப்படுத்தின விசேஷம் காட்டுகிறது எனவே கோத்திரங்களின் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம் இதயத்தை நோக்கி உயர்த்தும் நமக்கு மேலே விண்வெளி நமக்குள்ளே ஜீவன் நமக்கு முன்னே தேவனுடைய சிருஷ்டிகரின் கரத்தின் கீழ் உள்ளது அதற்காக நாம் எண்களின் பொருத்தங்களின் மீது நம் விசுவாசத்தை கட்ட வேண்டும் என்ற அர்த்தம் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மீதும் தேவனுடைய வாக்குறுதிகள் மீதும் கிறிஸ்துக்குள் வெளிப்படுத்தப்பட்டது ஓ தேவனே நான் புரிந்து கொள்வதை விட நீர் மிகவும் பெரியவர் என்று அவையை நம்மை சொல்ல வைக்கும் பவுன் ஒருமுறை ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று துதித்து சொன்னார் பாலைவனத்தில் இஸ்ரேலை எண்ண முடிந்த தேவனால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் எண்ண முடியும் அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால் தம்முடைய மக்களை அவர் எவ்வளவு அதிகமாக பெயர் சொல்லி அறிவார் அப்படியானால் இந்த எண்களை பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடம் என்ன அது இதுதான் தேவன் ஒரு ஒழுங்கின் தேவன் தேவன் பதிவு செய்கிற ஒரு தேவன் அவருடைய அறிவுறுத்தலின் பெயரில் இசையலர்களின் பெயர்கள் எழுதப்பட்டது புதிய உடன்படிக்கையில் உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று நமக்கு சொல்கிறார் அதுவே மிக பெரிய ஆறுதல் நாம் மறக்கப்படவில்லை நாம் கூட்டத்தில் தொலைந்து போகவில்லை கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு சொந்தமானவர்கள் இஸ்ரேலை பொறுப்புணர்வுக்காகவும் தயார் நிலைக்காகவும் தேவன் எண்ணினாரோ அதே போல புதிய சிருஷ்டியையும் தீவிர தன்மையுடன் வாழ அவர் அழைக்கிறார் நாம் சும்மா மிதந்து செல்வத்திற்காக ரச்சிக்கப்படவில்லை நாம் அழைப்பில் நடக்கவும் சகித்து கொள்ளவும் உண்மையாயிருக்கவும் அவருடைய மகிமையை பிரதிபலிக்கவும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த எண்களின்றி நம் எங்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யட்டும் இவை நம்மை பெருமைக்கோ முடிவற்ற ஊக்கங்களுக்கோ அல்லது விவாதங்களுக்கோ இழுத்து செல்ல இவை நம்மை ஆராதனைக்குள் இழுத்து செல்லட்டும் அளவற்ற ஞானமுள்ளவரும் விவரங்களின் கவனமுள்ளவரும் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவருமான ஒரு இஸ்ரேலை ஒழுங்குபடுத்திய அதே கரம் தான் வானங்களை தாங்குகிறது நம் இத துடிப்பை தக்க வைக்கிறது மேலும் தம்முடைய மக்களுக்கான தனது திட்டத்தை நிறைவேற்றுகிறது ஜபம் எங்கள் பரிசுத்த பிதாவாகியாவே பூரண ஞானமும் ஒழுங்கும் உள்ள தேவனாகியும் பெயர்களை அறிவதற்கும் வைப்பதற்கும் நன்றி படைப்பில் உம்முடைய மகத்துவத்தை காண எங்கள் கண்களை திறந்தருளுங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு விவரத்திலும் உம்முடைய கரத்தை நம்ப எங்கள் இதயங்களை தாழ்த்துங்கள் நாங்கள் பெருமையோடு அடையாளங்களை தேடாமல் நன்றி நன்றியுணர்வுடன் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் நடக்க எங்களுக்கு உதவுங்கள் எங்கள் பெயரை உம்முடைய உடன்படிக்கையில் வைத்து எங்கள் ஆண்டவராகியேசுவின் மூலமாக நாங்கள் இந்த பாதையை மகிழ்ச்சியுடன் முடிக்கும் வரை எங்கள் பயணத்தை உறுதியாக்குங்கள் பிதாவே ஆமேன்